ார் இந்த பாகவத்தம் இந்த பூர்வார்த்தம் தசம்கந்த பூர்வார்த்தம் முடியாது கண்ணனுடைய அருமையான மதுரமான ரசிக்கக்கூடிய அத வந்து ஒரு பாதாமல்வா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதாமல் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுப்போம் அவர் எப்படி வந்து ரசிச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாரோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கண்ணனுடைய லீலிகள் இந்த பூர்வார்த்தத்தோட முடியாது அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே ராஜகாரின் தான் கிங் கிங் மேக்கர் தான் அவன் கிங் மேக்கர் தான் கிங் மேடு அவன் பண்ண உக்ரசேனரை வந்து கிங் மேக்கராக பண்ணான் தான் வந்து அப்படிப்பட்ட உக்ராசேனருக்கு கை கட்டி வாய்ப்பு தி அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணாங்க துவாரக்கை நிர்மாணம் பண்ணியாச்சு துவாரக்கை நிர்மாணமும் அவருடைய கஷேத்தமாக இருந்தாலும் அங்கேயும் உக்ரசேனரை தான் ராஜா வச்சுட்டு அப்படிலாம் அழகாக இருந்தான் இன்னமே அந்த மாதுரியமான ஒரு லீல மேலே இது இன்னமே இருக்கக்கூடியதெல்லாம் ராஜகாரியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆறுவிதமான ராஜநீதியெலாம் வேறு கத்துட்டுக்காரன் எல்லாம் அவர் கத்துட்டுக்காரன்னா பேருக்கா எல்லாம் தெரியும் அவர் கடைசியா நம்ம விட்ட இடத்துல குந்தியை பார்த்து நிற போதும் குந்தி விதுரர் அக்குருவரை பேசினுக்கிற போது கடைசி என்ன சொன்னார் ஓனாய்களுக்கு நடுவில் ஒரு மான் மாற்றின் இருக்குமோ அதுவும் பெண் மான் மாற்றின்றிந்தா எப்படி இருக்குமோ அப்படி சத்துக்கள் நடுவில் அப்படி மாட்டின்று வருத்தப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எண்ணையும் தன் அப்பா இல்லாத இந்த என்னுடைய குழந்தைகள் பாண்டு புத் பாண்டு பெரிய வச்சனங்களால் அதாவது சமாதானப்படுத்து வா வார்த்தைகளால் அதனை நான் செய்வார்களா அப்படின்னு தன்னுடைய பிறந்த வீட்டு விஷயத்தை வந்து அங்கேனு வந்திருக்காரு இல்லையா பிறந்துவிடும் அதனால தான் கேட்குறாரு கண்ணனை தான் கரெக்டாக பண்ணுவோம் பிறந்த அம்மா அத்தை இவருக்கும் சகோதரி மாதிரி தான் ஆகணும் அதனால் அப்படியே தான் விசாரித்த விவரமாக பார்ப்போம் கடைசியாகவே சொன்னணும் அந்த பாண்டவர்களுக்கு விஷத்தை கொடுத்து அந்த கங்கையில் வந்து ஈட்டியெல்லாம் குத்தி வச்சு அந்த எவ்வளோ தூரம் கஷ்டம் கொடுத்து தீர்த்து கட்டணமோ அந்த பீமனை அப்படியெல்லாம் தயார் பண்ணான் துரியோதன் அப்படி விஷம் கொடுத்தது போன்ற கொடிய கெட்ட செயல்களையும் இனி என்னெல்லாம் அவர் செய்யப்படுறாள் கெடு கெடுதல் செய்யப்படாள் அப்படிங்கிறதையும் குந்தி தேவியும் விதுரரும் சொன்னார் விதுலர் வந்து மந்திரி அவருக்கு அரசல் புரசலாக இங்கே அங்கே இவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன் பிளானும் ஏதாவது ஆக்ஷன் பிளான் டு டிஸ்டர்ப் டூ டுஃபிகல் டு கிவ் ஆல் டிஃபிகல்டி தி பாண்டவாக தெரிய வரும் அதனால் எல்லாத்தையும் அக்ரோட்ட சொன்னார்கள் அங்கே வந்து தன்னுடைய சகோதரன் பிரதர் தான் கசின் பிரதர் தான் அப்படிப்பட்ட அக்ரூரை பார்த்து தன்னுடைய பிறந்த வீட்டை நினச்சுட்டு ஜல கண்ணீர் விடுறால் கொந்தியம் பாவம் ஏன்னா விதவியார்கள் அப்பா இல்லாத குழந்தைகள் வந்து இங்கேயோ எல்லாரும் விரோதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்தாச்சு ராஜ்யத்தை இது பண்ணி உரிமையோடு வாங்க முடியாது அப்படி இருக்கு அவர்கிட்ட பிறந்து விட்டு வந்ததுனால இப்படி பேச ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே இந்த இவர்களுடைய அந்த பூர்வ அந்த பரம்பரை அந்த சந்திரவம்ச பரம்பரை இந்த யாரவ பரம்பரையில் உம்பரவஸ்கந்தத்தில் பின் கடைசி ரெண்டு அத்தியாயங்களில் பார்த்துங்க அப்போ அண்ணான்னு கூப்புகிறார் அது வாஸ்தவம் தான் குந்தியை பொறுத்த வரைக்கும் அண்ணான் பெற்றோர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் சகோதரிகளுடைய புத்திரர்களும் உறவு பெண்களும் ஸ்திரீகளும் சகிகள் இதை பற்றி அதான் நினைக்கிறாங்க அதாவது பிறந்த வீட்டை பற்றி அதை நினைக்கிறாள் ஏன்னா இந்த குந்திய பிரிதா பிரிதா அவளை வந்து குழந்தை இல்லாத குந்தி போஜராஜனுக்கு கொடுத்துட்டாள் அதனால் அவர் பேரை குந்திடம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பிறந்த சகோதரர்லாம் அம்மா இதே அக்கா முன்னாடியே போயிட்டோம் அதனால் அவர்களை அதிகமாக சம்பந்தம் இல்லாமல் கான்டாக்டை இல்லாமல் போய்விடுத்து அவர்கள் பாவம் அதுதான் விஷ்ணு அப்போது என்னுடைய அண்ணா புத்தனான தன்னை அண்டி இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட மிகவும் பிரியம் கொண்டவனான பகவான் கிருஷ்ணன் அதான் வசுதேவருடைய புத்திரனான கண்ண வாசுதேவன் கிருஷ்ணன் தாமரை கண்ணன் அப்படிப்பட்டவன் பலராமன் தன்னுடைய அத்த புத்தர்கள் அத்த புத்தர்கள் தானே பாண்டவர்கள் ஓனாய்களுக்கு நடுவில் மாட்டின்னுக்கிற பெண் மான் மாதிரி ஆமாம் எப்போ ஒரு ஓனாயே மா மானை வந்து இது பண்ணும் பேக்அஃப் உல்ஃபுன்னு சொல்லுவார்கள் பேக்அப் உல்ஃபு இந்த பேக்அஃப் உல்ஃபு இருக்க ஒரு சிங்கத்தையே அதை வந்து தொந்தரப்படணும் கொஞ்சம் வயசான சிங்கம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கணும் ஒரு பேக் அப் உல்ஸும் சிங்கத்தையே ஆயிடுச்சுக்கணும் ஏன்னா ஒரு பேக்கு வந்து சுற்றி சுற்றி வந்து சுற்றி வந்துடுவது ஒரு கூட்டமாக வந்துடும் ஓனாய் கூட்டம் அந்த ஓனாய் கூட்டம் மாதிரி தான் இந்த துரியோதனாதிகளும் இந்த தராஷ்டரும் அவங்களுடைய அவன் அவனை சேர்ந்தவர்களும் அதில் நடுவில் மாட்டிட்டுக்கிற இது விதவையான குந்தி ஸ்திரீ தன்னுடைய புத் இது கணவன் இல்லாத அப்பாக்க இல்லாத இந்த பாண்டு புத்தர்கள் சின்ன வயசில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மாட்டிட்டு இருக்கார்கள் அப்படி பெண்மார் ஓனாய் நடுவில் மாட்டிட்டுக்கிற பெண்மான் மாதிரி சற்று கொள்கை மாட்டின்னு கஷ்டப்பட்டுண்டு துன்பப்பட்டுண்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய எனக்கும் அப்பா இல்லாத தந்தை இல்லாத என்னுடைய புத்திர இல்லாம இந்த பாண்டவர்களுக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி மதுரமான வார்த்தை சொல்லி ஆறுதல் கொடுப்பதற்கு வருவார்களான் அதுக்காக வந்திருக்காரு அதுக்காக கண்ணன் அனுப்பிச்சிருக்காராம் அதாவது கண்ணன் ராஜகாரியம் ஆரம்பிச்சிருச்சு அந்த ராஜகாரியம் ஆரம்பிச்சது தான் அந்த தாச பக்திக்கு இருக்கக்கூடிய அக்ரூவரை இங்கே அனுப்பிச்சிருக்கார் சித்தப்பா அனுப்பிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறார் மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் அழகாக ஒரு ரெண்டு ஸ்லோகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணி சரணம் அடைகிறாள் கிருஷ்ணகிருஷ்ண மகாயோகின்னு விஸ்வாத்மன் விஸ்வபாவன பிரபன்னாம் பாகி கோவிந்த சிசுபச்ச அவசீதீம் பிரபன்னாம் பெண்பால் பிரபன்னம் ஆண்பால் महायोगिन ஷ மோ விஷ்வா விஷ்வாவன பிரபி கோவிந்த அவசீதம் நானியத்தவ பதாஜா பி சரணம் திரு விமத்துசாராச்சிதவாம்போ பி சரம் திருதா மருத்துவசாராச்ச அப்பவர் நம கிருஷ்ணா சுத்தா ப்மணே பரமாத்மேகேரோ மம் சரணாண்ட நமக்குமே பரமாத்மேகேரோயம் சரண श्रीशुकोवाचास्मृत्य स्वजनम कृष्णम च जगधीशरम प्रारुतत दुखिता राजधाहीकोवाचास्मृत्य ஸ்வனம் கிருஷ்ணம் சகதீஸ்வரம் பிரார்த்துதராஜன் பவிதா மீ சமது கிரூர விதரச்ச மகாய சாந்திய மாசுரோந்தீம் துற உத்திஹேத்து சமது கிரூரோ விதச்சமாய மாசு குீம் சாந்தைய மாசுரோந்தீம் துத்திர உ பதினஞ்சாவ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு நாற்பத்தி ஒன்பதாவத்தியாயம் தசமஸ்கந்தா பூர்வார்த்தம் முடியப் போகிறது கிருஷ்ண கிருஷ்ணா மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன பிரபன்னா பாஹி கோவிந்த சிவிச்சவசீதி கிருஷ்ணரிஷமோன் விஷ் ஆமன் விஷ்வான பிரபன் பி கோவிந்தீத நானியத்தவ பதாஜா பசியா சரணம் திரு விமத்துசாரா நவபோஜா பசியா சரணாம் வியமத்துசாரா அப்பவர் நமக்கிருஷா சாமணே பரமாத்மே யோகேஸ்வரோ ராமம் சரண்கத்த நமக்கிருஷ்ணா சுத்தா ப்ரமணே பரமாத்மனைகேராய ராமகம் சரணா பிண்டா அது மாதிரி பிரபன் பிண்டாள் பிரபன்னம் ஆன்பாள் ஆண்டல் ஆீசுக்கௌஸ்மிருஷ்ணம் கதீஸ்வரம் பிரார்த்துதாராஜன் பபிதா மகின் ஸ்ரீசுகவு வாச்சியனுஸனம் கிருஷ்ணம் ஜகதீஸ்வரம் பரஹது துிதராஜன் பபிதா முகி சமது கிரூரோ ஜரச்சமாயசுக்குத்தீம் துற உமது அக்கூரோ ஜரச்சமாயய சாந்திய மாசுரீம் துற உத்திஹேத்து அர்த்தமார இப்படி மூணு ஸ்லோகங்களால் அந்த குந்தி ஸ்தோத்திரம் பண்ணி சரணம் அடைகிறாள் முதல்ல பாகவதத்தினுடைய ஆரம்பத்தால் முன்னால் பார்த்தது அந்த அவருடைய அந்த குந்தி ஸ்துதி முதஸ்கத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் எப்படி அந்த ஆரம்பம் பாகவத ஆரம்பம் மகாபாரதம் முடிவில் பாகவத ஆரம்பத்தில் எப்படி உத்தரையினுடைய கர்ப்பத்தை ரட்சித்தார் பாண்டவர்களை ரட்சித்தார் அஸ்வத்தாமனை வந்து எப்படி சிக்ஷை பண்ணியெல்லாம் வந்தது அப்படி இப்படியெல்லாம் பார்த்து எப்படி எப்போதால முடிஞ்சிருக்கு தர்மராஜருக்கு பட்டாபிஷேயங்கள் வேறு பண்ணி வச்சுருக்காங்க அப்போது யோசிச்சு நினச்சி அப்படியே அழுதுண்டே அவள் சொன்னார் அவள் சின்ன வயசில் இருக்கு மகாபாரத் அங்கே அப்போது வந்து மோ ரெண்டு ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகத்தால் சரணமடையதை காண்பிக்கிறார் நம்ம சுகபிரம்மிகள் ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா மகாயோகின்னு மகத்தான மாயினுடைய உபா உபாயத்தை கொண்டவன் உபாய்தான் அவனுடைய அதுதான் அவனுடைய பெரிய அஸ்திரம் உபாயத்தை கொண்டவன் விஸ்வ ஆத்மன் இந்த விஸ்வத்துக்கே ஆத்மாவை இருக்கிறவன் இல்லை விஸ்வம் உனக்கு ஆத்மாவை வச்சு அதாவது விஸ்வத்தை உன்னுடைய இதை சொன்னால் அதாவது வை வைஷ்ணவ விசிஷ்டாதி சொன்னால் விஸ்வமே உனக்கு சரீரமாக இருக்குது சரீரமாக இருக்குது அப்படிப்பட்ட விஸ்வ பிராந்தரியாமியாக இருக்கார் விஸ்வபாவனா எல்லாத்துக்கும் சர்வரக்ஷகர் சர்வரக்ஷகர் விஸ்வத்தை ரட்சிக்கூடும் ஏ கோவிந்தா கோவிந்தப்பட்டா விஷயம் ஆயிடுத்தேன் கோவிந்தா இந்த குழந்தைகளோட வருந்தக்கூடிய நான் அடியேன் உன்னை சரணமடைந்திருக்கூடிய என்னை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் பிரபன்னாம் சரணமடைந்தவர்கள் அடைந்தவள் பிரபன்னம் சிறனம் அடைந்தவன் ஆண்பார் அப்படி மிருத்யு சம்சார்த்த இந்த ஜன மரணத்துக்கும் ஜனத்துக்கும் அதான் சம்சாரம் சொல்லப்பட்டது ஜனன மரண துக்கம் அந்த மிருத்ய சம்சார அது மரணத்துக்கும் ஜனனுக்கும் பயந்து போன நாங்கள்லாம் ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆபவர்க்கீதம் அதாவது உயர்ந்த கதி கொடுக்கூடிய அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான உங்களுடைய அந்த திருவடியை பலரை தவிர சரணமடைவதற்கு வேறு ஒன்றையுமே ஒரு தகுந்த இடம் ஒரு பார்க்கவில்லை பார்க்கவில்லை தர்மாத்மாவா இருக்கேன் பரமசுத்தாத்மாவா இருக்கேன் பவித்திரமான வாய்ம இருக்கேன் எங்கும் நிறைஞ்சிருக்க அதாவது தகப்பனாருடைய பிதாமிகி பவத்தா பிரபிதாமிகி பிரபிதாமிகின்னா இது வந்து ராஜனைன்னு கூப்பிடுறது பரீட்சத்தை பரீட்சத்தினுடைய தந்தை அபிமன்யும் அபிமன்டைய தந்தை அர்ஜுனன் அர்ஜுனுடைய அம்மா குந்தி அப்போ உன்னுடைய தகப்பனாரான அபிமன்யுக்கு பிதாமிகி பிதாமிகன் அப்படிப்பட்டதையும் உன்னுடைய தகப்ப தகப்பனார அபிமன்யும் அபிமனுடைய தகப்பனார் அர்ஜுனன் வந்து அவருக்கு என்ன இருக்கு பரீட்சத்துக்கு பரீட்சத்துக்கு பிதாமகர் அர்ஜுனனுக்கு பிதா அப்போ அந்த பிதாவுடைய அம்மா பிதாமகி குந்தி அதனால் உன்னுடைய தகப்பனாருடைய பிதாமகியான குந்தி தேவி ஜெகதீஸ்வரனான கிருஷ்ணனையும் தன்னுடைய பந்துக்களையும் இப்படி நினச்சி நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இப்படி மாட்டின்றோம் பிறந்த வீடு அப்படி இருந்ததே என்ன வந்து த தகப்பனார் வந்து இங்கே இந்த ராஜா குடிச்சுட்டார் இங்கே அவாக்கப்பட்டு கடைசியில் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதான் அப்போது அவளுடைய சமமான துக்கங்களையும் சுகங்களையும் கொண்ட அக்ரூரரும் அவளுக்கு சமமாக இருக்கு அவர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கக்கூடிய அக்ரூரரும் மகா கீர்த்திமான புத்திமான் மகா புத்திமான் கீர்த்திமான் சாப்பத்தால் வந்திருக்கார் தர்மராஜா ஏதாவது யம யம தர்மராஜா இப்போ என்ன சொன்னாலும் யார் கேட்க மாட்டார் அப்படி அதுதான் சாப்பமே புதரோக்கும் குன்றி அவளுடைய புத்தர்களுடைய உற்பத்தி காரண பூத்தர்களான யமதர்ம ராஜா தான் இந்த யுஷ்டிராக வந்திருக்கார் வாயுதேவன்னா பீமனா இந்திரன்னா அர்ஜுனனா அந்த அஸ்வினி தேவர்களாக நக்குரசகதை அவருடைய கதைகள்லாம் சொல்லி எப்படி ஓரளவுக்கு அப்படி சமாதானப்படுத்தினார்கள் விவரம் பார்ப்போம் சமாதானப்படுத்தினார்கள் அந்த அக்ரூரரும் அக்ரூரரும் விதுரரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறார் விதுரரும் சேர்ந்திருக்கார் விதருக்கு தெரியும் விதம் தெரியும் தெரியாமல் தெரியும் அப்போது இவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அதனால் தான் அப்பப்போ பக்கத்துலேன்னு பார்த்துக்கிறார் ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா இப்படி யோகேஷ் பண்ணாச்சேன் யோகி ஆச்சேன் இ நீ தான் எல்லாம் சர்வம் நீ தான் தோக்கத்தை வந்து ரட்சிக்கக்கூடிய எல்லாரையும் வாழ வைக்கணும் நம்ம பண்ணார் வந்து அங்க வந்து கம்சனையும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் முடித்துட்டு அதுக்கப்புறம் அந்த மதுரையினுடைய இதை ராஜ்யத்தை சுத்தப்படுத்தி அங்கிருந்து ஓடப்பட்ட ஓடி வைக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவருடைய வம்சத்தை சேர்ந்த பல வம்சங்கள் கோத்திரங்களை சேர்ந்தவர்களும் அங்க குடியேற்றி வாழ வைத்தாலும் சொன்னோம் அது மாதிரி அதை வள வைப்போன்னே ஒய்ந்தா என்னுடைய குழந்தைகளோட நான் கஷ்டப்படுத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய துன்பப்படுங்க என்ன ஒன்றாவது சரணம் கிருஷ்ணா சர்வேஸ்வரன் முக்தி கொடுக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு ஜனன மரணம் டெத் அண்ட் பர்த் அப்படி இருக்கக்கூடிய சம்சாரம் அதுதான் சுழல் அக்னி கடல் சமுத்திரம் காடு சிக்கல் அப்படி பயந்துன்று கூடிய ஜனங்களுக்கு உன்னுடைய திருவடி தான் வே புகலிடம் வேறு புகலிடம் நான் பார்க்கல அதாவது கண்ணனுடைய திருவடியை தவிர வேறு ஒன்று புகலிடம் பார்க்கலாம் அவளுக்கு அப்பவே அந்த ஞானம் இருக்கிறது கிருஷ்ணா இந்த இடத்துல நமக்கு இது பண்ணுறாள் அழகாக இருக்குது சரணம் அடைகிற மாதிரியே காண்பிக்கிறார்கள் சரணமடைந்திருக்கிறாள் சரணமடைகிறார்கள் இல்லை மாயையை நீக்கிய மாயையை தன்னுடைய வசத்தில் வைக்கக்கூடிய பரம பவித்திரனமானும் பரம் பரமா பரம்பொருளாகவும் பரமாத்மாவும் சமத்த இது யோக மகிமைகளை கொண்டவனாகும் யோகேஸ்வரனாகும் யோகத்துக்கு யோகமாக இருக்கக்கூடிய யோகேஸ்வரனுக்கு யோகேஸ்வர இருக்கக்கூடிய கிருஷ்ணா பரமாத்மானி பிரம்மன் அதாவது அவரே பூர்ணம் பிரம்ம சனாதனம் பிரம்மா சொன்னார் எங்கள் பிரம்மஸ்துதியில் அந்த மாதிரி அவளுக்கு தெரியறது அப்ப உனக்கு நமஸ்காரம் நான் உன்னை சரணம் அடைகிறேன் அப்படி சொல்கிறார் சுக சொல்கிறார் இப்படி ராஜனேன்னு பரீட்சை கூட சொல்கிறார் உன்னுடைய அபிமன்னுடைய பாட்டி அதான் பிதாமகி பிரபிதாமகி உனக்கு பிரபிதாமகி குந்தி தேவி இப்படி தன்னுடைய பந்துக்கள் சுற்றார் உறவினர் ஜெகதீஸ்வரன் நான் கிருஷ்ணன் நினச்சி நினைச்சு வருத்தப்பட்டு துக்கம் அதிகமாக போய் அழுதாடுவோம் ஏன்னா இப்படி தனியாக மாற்றின் போகு அப்படின்னு தனியாக ஒரு அனாதையாக மாட்டின் போகு அப்போ அவளுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்ட அக்ரூரரும் புகழ்பெற்ற ஒரு தர்மாத்மாவான விதரும் குந்திட்ட அவளுடைய புத்தர்களுடைய இதை பிறப்ப சொல்கிறார்கள் யாரேன் தர்மராஜருக்கும் யுதிஷ்டிரர் வாஜுக்கு பீமன் இந்திரனுக்கு புத்தன் இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் அப்புறம் அந்த அஸ்வினி குமாரர்களுடைய அஸ்வினி குமாரர்களுடைய இதாக சகாதேவன் நகுர சகாதேவன் அப்படி ஞாபகப்படுத்தி அப்படி இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பெரியவர்களான சான்றோர்களான அக்குரூர் இதும் இந்த லோகத்தில் உன்னுடைய புத்திரர்கள் சுமையாக இருக்கக்கூடிய கெட்டவர்களை அதாவது அசுரர்களை அழித்து தர்ம மார்க்கத்தை நிலைநிறுத்த போகிறார்கள் தர்மராஜர் வாஜு இந்திரன் போன்ற திக்பாலர்கள் அம்சமாக தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைவே இல்லைன்னு சொல்லி குந்தியை ஒரு சமாதான படுத்தினார்கள் மேலே பதினாறாவது ஸ்லோகத்தில் யஸ் யா யாஸ் என்ஜானம் ாஷன் ராஜனே விஷமம் புத்தலாலாம் மத்திய வந்து சுகோதின் ராஜானேத்த விஷமம் புத்தலாலாம் மத்திய வந்து சௌம் அக்ரூரோ வாஜா வைச்சி வீரியம் கூ கீவனாத்தருப்பே பாண்டோன ஆசனம் அதிதம் நாலாவது இதே போல தமிழுக்கு அதுதான் கஷ்டம் ஒன்னும் தெரியாது போபோனா அட்ரஸ் பண்ணுது ஏய் ஹே ஹே ஹே ஹே அப்படின்னு சொல்லாப்பட ஓய் ஓய் ஓய் ஹரி ஹரி ஹரினு நாமும் வருது ஓய் ஓய் அப்படின்னு சொல்லுதுன்னா ஏய் ஓய் ஆ அப்படின்ற ஒரு ஒரு சத்தம் போட்டு சொல்றது இல்லையா அந்த மாதிரி அக்குரு போய் சித்திரவீர்வம் குருநாம் கீர்த்தி வர்த்தன உபரத்து பாண்ட அதுனாத் திருநாண பாலயன் நுர்வீ பிரீல கீர்த்திமதிண பாலயன் நுர்வீண பாலயனு உர்வீ பிரீலய கீர்மதி அந்நிய ட்ராச்சரோக்கே ககித்தோ யாச்சத்தை தம தமே வாண்டு ஆத்மேஷு அயா க்ராச்சரோகே ஜாசியே राजन தம பாண்ட நேகச்சாத்வாசா கர்ச்சி கேனித்து சாஜன்ஸ்வேனே நேகச்சாத்வா கர்ச்சி கேனித்து சேனன் ஸ்வேநே தேன் ஸ்வேநி தேதி இருபதாவது பதினாறுல இருபது மறுபடி மார்பம் மூரத்தி சேவிப்போம் தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் முடியப்போகிறது நாற்பத்தி ஒன்றாவது அாயம் யாசியன் ராஜானம் அபேத்தியம் விஷமம் புத்தலால அவதத்து சுக்தம் மே வந்தகே சுோிம் யாந்தராஜனமிய விஷமம் புத்தம் அவதத்து சுக்தான் மே வந்துபே சுகோதி க்ரூரோ வாஜோ வைச்சி வீரியம் கிரூண்டம் கீர்வனா உபரத்தை பாண்ட அதுனாசனமோ வைச்சி வீரியம் குருணா கீவன பராத்தரி உபரத்தை பாண்டோ அதுனா சனமஸ்ரேண பாலயன் முருவீன் பிராஸ்தீரன் वर्तमान सवेशु सया कीर्तिमुति धर्मेण पालिन्जाशील रंजयन वर्तमान समस्वेशर्तिमुसतीवाचरलोक गर्तम तस्वेवर्तस्व पांडवेशु आत्मजेश अचरण लोक गर्याते तस्वेवर्तस्व पांडवेशु आत्मजेश नेहचाथ्यंतसंवादि சுவேபி தேகேனாதிபதி நேகச்சாத்யந்த சம்பாத்தி கேனச்சி சக ராஜன்பி தேகேனா ஜாதிபதி இருபதாவது ஸ்லோகம் அக்ரூர திரும்பி போகக்கூடிய கொஞ்ச நாள் இருந்தாருங்க திரும்பி போகக்கூடிய சமாதானப்படுத்தினாலும் சொன்னார் அப்புறம் திரும்பி போனோம் இல்லையா அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட மிகவும் அன்பு கொண்டவர் ரொம்ப அப்படியே ஒரு பாசம் அன்பு பாசம் பாசம் கொண்டவரும் சகோதர புத்தர்கள்ட்ட விஷம புத்தி கொண்டாடு அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணம் அப்படி இருக்குது மாற்றி பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய திராட்டு போய் ஸ்நேகத்தில் ஸ்நேகர்களை மத்தியில் வந்துக்கொள்ளான கிராம கிருஷ்ணாதிகளால் ஸ்நேகபாவத்தால் சொல்லப்பட்டதை அவர் திருப்பி சொன்னார் அதாவது கிருஷ்ணன் அனுப்பின வார்த்தைகளை சொன்னார் அக்குரூர் சொல்கிறார் கௌரவர்களுடைய கீர்த்தியை அப்படி வளர்க்க செய்யக்கூடிய அளவு இருக்கக்கூடிய விசித்திர வீரியனுடைய புத்திரனான் ஹேஷ்டரா விசித்திர வீரியன் அவருடைய தாப்பனார் ஆமாம் அம்பாலிகா அம்பிகா அம்பிகா அம்பாலிக அப்போ உன்னுடைய சகோதர சகோதரனான பாண்டு அவன் வந்து இறந்தப்புறம் இப்போ நீ சிம்மஹோதரத்தில் இருக்கேன் ஏன்னா திருராட்டனுக்கு வந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாதவனுக்கு வந்து ராஜா அருகதே கிடையாது அப்போ பாண்டுக்கும் அது இருந்தது பாண்டு இறந்து போயாச்சு இப்போ நீ இருக்க